ஓகே வி ஆர் லைவ் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட யூடியூப் சேனலில் நம்ம வாராந்திர டிஸ்கஷன் நீங்கள் லைவ்ல பார்த்துட்ருக்கீங்க உங்கள் எந்த வாரியம் வாரம் இருக்கிறதுல காஞ்சில்லக் மற்றும் குழுவினர்கள் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ இந்த வாரம் என்னென்னலாம் பரப்புறப்பா லினக்ஸ் வேர்ல்டில் ஃபாஸ்ட் வேர்ல்டில் நடந்துருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் நியூஸ் நானே போகிறேன் லினக்ஸ் மின்ட் இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த பிகினர் ஃப்ரெண்ட்லி டிஸ்ட்ரோ தான் ஸோ லினெக்ஸ் மீன் டுவெண்ட்டி டூ வருஷன் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ட்வெண்ட்டி டூன்றது உபன் டூவோட லேட்டஸ்ட் எல்டிஎஸ் வருஷனை சார்ந்து வந்தது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபோர் வந்து பேரண்ட்டாக வச்சு வந்தது ஸோ அதனால உபன் டூ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபோர்ல இருக்க எல்லா மேஜர் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இதுலேயும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் லினெக்ஸ் கர்னல் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் சினமன் சிக்ஸ் பாயிண்ட் டெஸ்காப்பு வந்து கொடுத்துருக்காங்க மற்ற ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டாப் வேற ஆகணும்னு பார்த்தோன்னா எக்ஸ்எஃப்சி ஃபோர் ஃபோர் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த லினெக்ஸ்மின் ட்வெண்ட்டி டூ வெர்ஷன்லேயும் வந்து எக்ஸ் எலவன் இது ச டிஸ்ப்ளே சர்வரு தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது வேளாண் வந்து ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டலில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த தடவை வந்து ப்ரைமரி ஆடியோ சர்வராக வந்து பைப் யூஸ் பண்ணுறாங்க டிஃபால்ட் சவுண்ட் சர்வராக வந்து பைப் வந்து யூஸ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் வந்து வேற என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா டெப் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ண ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜிடிகே ஃபோரோட சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லாமல் லிப் சுப் டூலேருந்து ஜிப் சுப் த்ரீ அப்படின்ற மாதிரி நிறைய லைப்ரரி வந்து மைக்ரேட் பண்ணியிருக்காங்க எச்ஐடிபிஐ சப்போர்ட்டும் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நோட்டபுள் சேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் தான் வந்து டிஃபால்ட்டா வந்து நெக்ஸ்ட் வந்து இதுவாக வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்சாட்டை டிஸ்கண்டினியூ ஆகிட்டு இப்போ வந்து மேட்ரிக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சாக தான் பார்க்கப்படுது மின்ட் சைட்ல ஸோ இன்னும் மெயின் ஸ்ட்ரீமாக வந்து வேலை அனுப்பல எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்குது ஸோ எப்போ மெயின் ஸ்ட்ரீம் அனுப்புவாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஒர்க் சைடில் வந்து நிறைய நியூ வால் பேப்பர் கலெக்ஷன்லாம் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஸோ அது நிறைய ஆட் ஆயிருக்கு அதோட ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நேம் அண்ட் லிஸ்ட்லாம் கூட ரிலீஸ் நோட்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆஃபிஷியல் மீன்ஸ் வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு யூ கேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட் ஆர் செல் என்னோட் வந்து இது நான் ஒரு படித்த ஆர்டிகல் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னா நீங்க வேளாண்டுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசரை வந்து ப்ரௌசர்லேருந்து உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறப்ப நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் ஸோ எனக்கு வந்து இனிஷியலாக வந்தப்போ நான் உபன் டூ யூஸ் பண்ணேன் ஸோ உபன் டூலேயே எனக்கு நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு ஸோ நீங்கள் உபன் டூ இல்லை ஏதாச்சும் ஒரு விண்டோ மேனேஜர் ஏதாச்சும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்றிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வராது ஓகேவா ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்ளிகேஷன் ஏன் இன்ஸ்டால் பண்ணணும் அதோடய ரீசன் என்ன அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் ஆர்டிகல் வந்து நான் வந்து பார்த்தேன் சோ அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சோ அது வந்து என்னென்னா ஹவு டு ஷேர் டெஸ்டாப் ஸ்க்ரீன் VIA வெப் ப்ரௌசர் இன் லெனெக்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலை சோ நீங்கள் வந்து ஸ்வே ஹைப்பர்லேண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விண்டோ மேனேஜர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ தான் வேர்லாண்டுக்கு வந்து மூவ் பண்ண போகிறதா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வந்து ஒரு வழிபட்டு ஓ ஒரு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கியூட்டி கிரியேட்டர் ஃபோர்டீன் இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கியூட்டி கிரியேட்டர்ன்றது வந்து கியூட்டி இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஐடிஇன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஸோ அதோட லேட்டஸ்ட்டு வருஷன் ஃபோர்டீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேர்ட்டீன் வந்து ஒரு மூன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ இப்போ ஃபோர்டீன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மேஜரா இந்த ஐடியில் என்ன சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஃப்ளோ எனமெண்ட்டுன்னு சொல்லலாம் என்னென்னா முன்னாடி சி ப்ளஸ் ப்ளஸ்ல தான் வந்து இதெல்லாம் இருந்துச்சு ப்ளகின் சப்போர்ட்லாம் இருந்தது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லூவா பேஸ்டு ப்ளகின்ஸையும் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால லுவா டெவலப்பர்ஸ் லுவாவில் வந்து நீங்கள் ப்ளகின் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சில ஒர்க் ஃப்ளோ சேஞ்சஸோ பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா வந்து நீங்கள் மேக் பண் சி ப்ளஸ் கோட் மாடல் செட்டிங்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் வைஸ் அதே மாதிரி சி மேக்கோட செட்டிங்ஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட் வைஸ் யூ கேன் சேவ் அது வந்து தனியாக கான்ஃபிகரேஷன் வைஸ் ப்ராஜெக்ட் வைஸ் நீங்கள் தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்தந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற அந்த மேக் செட்டிங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் நீங்கள் ஒரு ஒரு திருப்பி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ரீஃபேக்டரிங் ஆக்ஷன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அதெல்லாம் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சி மேக்ரோ ரிலேட்டடான ஐட்டம் அதே மாதிரி கர்லி பிரேசிஸ் ஆட்டோமேட்டிக் ஆடிங் அந்த ரீஃபேக்டரிங் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸும் வந்து ஆட் ஆயிருக்கு அவங்க லேட்டஸ்ட் ரிலீஸ்ல இருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் நம்புறோம் படித்தேன் ஸோ அந்த ஆர்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஆர்ட்டிகள் பட் இப்போ தான் நான் ஸ்டம்புளானேன் அந்த ஆர்டிகளுக்கு அந்த ஆர்ட்டிகள் வந்து கெட்டிங் திங்ஸ் டன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி இமேக்ஸ் ஆர்க் மோடோடு இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த கான்செப்டு ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பிளக்கின்னு ஸோ அந்த ஆர்க் மோடில் நீங்கள் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் தெரியும் அப்படின்னா நம்ம காஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஆர்க் மோட் பற்றி நான் இனிஷியலாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இ மேக்ஸில் ஃபஸ்ட் வீடியோவே அதான் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அவங்க அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ அந்த வீடியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இது இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் போதும் அந்த நாலேஜ் வச்சு இந்த ஜிடிடி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி ப்ராஜெக்டில் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இதை ஈஸியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகேப்பா சிம்பிளாக இருக்குது பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்களே வந்து லிஸ்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு அவர் எக்ஸ்பிளனேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனிச்சு ஸோ அதனால் இந்த அந்த ஆர்டிகலும் ஷேர் பண்ணுறேன் அதோட ரிலவென்ட் ஜிட்ட யூஆர்டும் நான் ஷேர் பண்ணேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓவ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் எனக்கு பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் சார் வந்து ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து செர்பன்ட் ஓஎஸ் சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் வந்து ஆல்ஃபா ரிலீஸ் வந்து வெளில வந்திருக்கு ஸோ இந்த ஓஎஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது ஸ்பெஷல் நியூஸ் உங்களுக்கு அப்படின் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த ஓஎஸ் வந்து ஒரு இன்டிபெண்ட் டேஸ்ட்ரோ அதாவது இந்த இது வந்து தனியாக வந்து இருக்கு ஸோ அது வந்து வேற ஏதோட பேரண்டோட இதெல்லாம் வந்து இல்லை ஃபுல்லாக ஸ்கிராச்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ இதை மெயினாக இந்த லீடாக யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐகி டோஹர்த்தி தான் நேம் வந்து மேபி நான் ஸ்பெல் பண்ணுறேன் ஐகே இஒய் டிஓ ஹெச்இ ஆர்டிஒய் ஸோ இவ் இதுதான் அவரோட பேரு ஸோ இவரு இவர் வந்து ஸோ இந்த நியூ டிஸ்ட்ரோட லீடு லீட் ஸோ இவரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து மொசிலா தண்டர்போர்ட் இருக்குல்ல அதுல வந்து ஸ்டாஃப் இன்ஜினியரா வேலை செய்யறாரு அது மட்டும் இல்லாமல் சோலர் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஸோ இவர் வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரோட பிஹேவியர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா வந்து கேடி பிளாஸ்மாவோட ஷிப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து குணோம்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சோ இந்த ஓஎஸ் பேர் வந்து செர்பண்ட் ஓஎஸ்ட் அப்படின்னு சொன்னல சோ இதுல வந்து இது இண்டிபென்டன்ட்ன்றதுனால இதுக்கு தனியா வந்து பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனியா தான் வச்சிருக்காரு இவரு இது வந்து வேற ஏதோட இதுவும் தனியா இல்லை நேம் ரீசன் வந்து செர்பண்ட் கேம்ஸ் வந்து அஹ் ஒரேதான் கிரியேட் பண்ணிருக்காரு செர்பண்ட் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேமு என்னா இதுல எழுதிருக்கிற பேக்கேஜ் மேனேஜர் வந்து ரஸ்ட்ல இவரே எழுதினது ஸோ இதுக்கு பேர் வந்து மாஸ்ட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சிருக்காரு ஸோ இது வந்து நம்ம வழக்கமாக எல்லாருமே வந்து நார்மல் பேரண்ட் டிஸ்ட்ரோ வச்ச மாதிரி டிரைவ்ட் டிஸ்ட்ரோஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு ரீசன்ட் இண்டிபெண்ட் டிஸ்ட்ரோ பார்க்கும்போது இட் இஸ் சர்ப்ரைசிங் ப்ரீ இது வந்து ஆல்ஃபா ப்ரீ ஆல்ஃபா ஐஎஸோவில் தான் இருக்குது ஸோ அதனால ஸ்டேபிள் மிஷினில் ட்ரை பண்ணாதீங்க டெஸ்ட் பேட் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் இல்லை வர்ச்சுவல் மிஷின் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அந்த பேக்கேஜ் மேனேஜர் எப்படி ஒர்க் ஆகுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இதில் பார்க்கறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க முடிஞ்சா காஞ்சி லக்கில் வந்து எப்படி இருந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸே ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் ட்ரை பண்ணலை பட் ட்ரை பண்ணி பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் மோர் டூ தி பீப்பிள் ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயனர் குழுலேயே பார்த்தீங்கன்னா சையத் ஜாஃபர்னு இவர் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருந்தார் என்டிஎஃப்ஐ பற்றி ஸோ என்டிஎஃப்ஐ பற்றி அவர் ஏற்கனவே வந்து இங்கே ஒரு நியூஸாகவும் பதிவு பண்ணியிருந்தார் சாரி ஒரு டாக்காகவே பதிவு பண்ணியிருந்தாரா அதுவுமே நாங்கள் யூடியூப்பில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஹைலைட் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஸோ அந்த ரெண்டு பேர் பேசிவிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க ஸோ அதுப்போ வந்து அவர் யூஸ் கேஸும் ஒரு ரெண்டு யூஸ் கேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த என்டிஎஃபை ட்ரூஷ் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன இடத்துல யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு மேபி நீங்கள் என்டிஃபை பற்றி ஒரு வேணும் uh, இந்த blog இது சோ, அதான் a notification என்ன Linux Kernel 6.9 என்னா ஐ திங்க் ஜூலை டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு தான் வந்து என் ஆஃப் லைஃப் ரீச் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் தான் LTS ரிலீஸ் கிடையாது இந்த கருநாள் ஸோ அதனால் ஆப்வியஸ்லி இட் ரீச் என் ஆஃப் லைஃப் சூன் அதனால் நீங்கள் யாராவது இந்த வருஷனில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்கிரேட் டூ நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் வருஷன் சிக்ஸ் பாயிண்ட் டென்னுக்கு மூவ் ஆகிக்கோங்க இல்லை எல்டிஎஸ் வருஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் எல்டிஎஸ் வெர்ஷனுக்கு வந்து ப்ளீஸ் மூவ் 6.9 வந்து ரீச்து பண்ண இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க ஆட்டல் சைட்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு புது டூல் வந்து வந்திருக்கு பிக்சலோராமா ஸோ பிக்சலோராமா அப்படின்ற டூலு ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கோடாட் இன்ஜின் அந்த இன்ஜின் மூலமாக வந்து டெவலப் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வெப் ஆப் ஸோ நான் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரன்னு கொடுத்தாலே போதும் அது வந்து ஒரு வெப் ப்ரௌசர்லையே அது வந்து உங்களுக்கு ரன் ஆகும் நீங்கள் அதிலேயே வந்து எடிட் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து அதோடய ஜிட்டஅப் லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பிக்சல் ஆர்ட் பற்றி கேள்விப்படுறீங்கன்னா பிக்சல் ஆர்ட்றது ஒரு ஸோ வந்து ஒரு எயிட் பீட் ஸ்க்ரீனில் வந்து கட்டங்கட்டமாக வந்து என்ன சொல்கிறது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கிறிஸ்பாக இருக்கும்ல அந்த இமேஜே வந்து பிக்சலேட்டடாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதுலேயே ஆர்ட் பண்ணுறதா பிக்சல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து ரெடிட்டில் தனியாக கம்யூனிட்டி இருக்குது ஸோ இதுவும் இதுக்கும் ஒரு சில காம்படிஷன்லாம் நடக்குவாங்க ஸோ ஸோ அந்த சைடு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இதுதான் என்னோடய கடைசி நியூஸ் ஓ டூ ஓகே என் சைட்ல இருந்து ஃபைனல் நியூஸ் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆர்ச்சோட் ஐஎஸ்ஓ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஆர்ச்ல நெக்ஸ்ட் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட்லோட ஸ்னாப்ஷாட் ஆர்ச்சுக்கு வந்து நம்ம ரிலீஸுன்ற மாதிரி தனியா சேசணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா ரோலிங் ரிலீஸ்ன்றது எல்லாருமே ஜஸ்ட் அப்கிரேட் தான் பண்ணி நினைச்சுப்போம் பட் ராஸா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் வருஷனை வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அப்டேட்ஸ்ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லினக்ஸ் கர்னல் வழக்கம் போல ரோலிங் ரிலீஸ்னால இட்ஸ் ஹேவிங் லேட்டஸ்ட் சிக்ஸ் லினக்ஸ் கர்னல் சீரீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க லேட்டஸ்ட் பேட்சுவேஷன்ஸ் கூட அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் அதாவது அந்த மெனூ பேஸ்டு ஆர்ச் இன்ஸ்டால் இருக்குல்ல அதுலயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு ரீசன்ட்டா அதுல கூட எல்விஎம் அது பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து நிறைய அப்டேட்ஸும் அந்த எக்ஸ்பிரிமெண்டல் வேர்ஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்லென்ட் ரிலேட்டட் டெஸ்காப் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து டிஃபால்ட் ரூட் பார்ட்டிஷன் சைஸ் வந்து முன்னாடி ட்வெண்ட்டி ஜிபி அப்படின்றது ஃபிஃப்டி ஜிபி மேக்சிமம் வரைக்கும் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு ஸோ அந்த மெனு வழியாக பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ மேனுவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிரிஸான வச்சிக்கலான்னு வச்சுக்கோங்க ஸோ அது ஒரு சேஞ்ச் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்டர்னல்லாம் நிறைய சேஞ்சஸ் போயிருக்கு ஸோ அஃபீஷியல் ரிலீஸ் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா சேஞ்சோட நோட்ஸும் வந்து தெரியும் ஸோ நீங்கள் ஆர்ச் யூஸ்ஸராக மாறணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா லேட்டஸ்ட் ஐயோ ஒரு சா யூஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆர்ச்சிஸ்லாம் இருந்தால் ஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபுல் அப்க்ரேட் போடுங்க ஹோப்ஃபுல்லி நத்திங் பிரேக்ஸ் அண்ட் எவ்ரி திங் தட்ஸ் ஆல் இந்த வாரம் கிட்ட இருந்த நியூஸ் அவ்வளோதான் சோ வேற யாருக்காவது இருந்தா இப்ப ஷேர் பண்ணலாம் கலந்துருக்க எல்லாரும் சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஏன் எடுத்துக்கலாம் சோ இந்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நியூஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறோம் சோ நீ வழக்கம் போல இந்த நியூஸ் ஷேரிங் அண்ட் டிஸ்கஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீக்லி வீக்லி நடக்கிற காஞ்சில்லக்கோட வீக்லி டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் மீட் தான் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அங்கே வந்து தாராளமாக ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பற்றி என்ன வேணால் வி கேன் டிஸ்கஸ் ஸோ இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாகவும் கே நியூஸ்லாம் வந்து கேட்டதுக்கு நன்றி மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் நிறைய சிறப்பான செய்திகளோடு சந்திக்கும் வரை காஞ்சிலக் மற்றும் நண்பர்களிடமிருந்து சைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்